நற்றினியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் ஹரி நான் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்களின் வாழ்வில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி உங்களுடன் பகிர வந்துள்ளேன் அந்த வகையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் பகிர வந்துள்ளேன் அதாவது தந்திரமும் வெற்றியும் இதோ அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் பாரசீக பேரரசன் சிந்திய நாட்டினை கைப்பற்றி கப்பம் வாங்க அது கண்டு அடித்த ஓடியாமலும் பாம்பம் சாகாமலும் செய்யும் முயணை போன்று படை வீரர்களை இழக்காமலும் போரிடாமலும் இருக்க தந்திரம் ஒன்றினை கையாண்டார் தமது நாட்டு ஒற்றனிடம் ஒரு ஓலையை கொடுத்து பாரசீக மன்னனிடம் சேர்ப்புக்கு சொன்னான்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 மன்னனுக்கு ஒரு பக்கம் அச்சம் இருப்பினும் சிந்திய மன்னன் தம்மை ஏளனமாக எண்ணிவிடக் கூடாது என்பதற்காக படை நடத்தினான் படை முன்னோக்கி செல்ல ஆயத்தமாகிக் கொண்டிருந்த வேளையில் மழையும் பெய்ய தொடங்கியது தொடர்ந்து பெய்த மழையினால் கடுங்குளிரும் தொடங்கியது கடுங்குளிரினை தாங்க முடியாமல் ஆயிரக்கணக்கான வீரர்கள் மணிந்தனர் குதிரைகளும் இழந்தன